வணக்கம் பஞ்சாயத்தாடா பாடோட இன்னொரு எபிசோடு உங்களை வரவேற்கிறோம் நாங்க இப்போ ரெண்டு பேருக்கோம் இங்கே பவிராட்சா போஸ்ட்மார்ட்டம் அசரா இந்த எபிசோட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கொரோனா வைரஸ பத்தி தான் நாங்க வந்து ரொம்ப விரிவா அனலைஸ் பண்ணலாம் விரிவா பேசலாம் இருக்கோம் குறிப்பா முதல் பகுதி வந்து மருத்துவ ரீதியா கொரோனா வைரஸ வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்க வல்ல ஒரு வைரஸ் பேண்டமிக்னா என்ன அப்படிங்கிற அடிப்படையான பல கேள்விகளுக்கு பதில் தேடுறதுக்கு போஸ்ட நான் கேள்வி கேட்கிறதா இருக்கேன் அதுக்கப்புறம் இரண்டாவது பகுதியில வந்து மிக குறிப்பா இது பாரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திய நாடுகள் என்ன விதமான ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்தாங்க அவங்களுடைய எதிர்வினைகள்ல எதெல்லாம் ஒரு காட்சி எதெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க சரியா செஞ்சதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அவங்க தப்பா செஞ்சதுலேருந்து என்ன மாதிரியான பாடம் கற்றுக்கிட்டு அதை நம்ம தவிர்க்கலாம் மிக குறிப்பா வந்து தமிழக ஊடகங்களும் நம்மளுடைய இந்திய ஊடகங்களும் இதை வந்து எப்படியா பேஸ் பண்றாங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுக்க வேண்டிய முக்கியமான மெஷர்ஸ் என்ன ஆஹ் தனிப்பட்ட அளவுலேயும் சரி ஒரு சமூகமாவும் சரி ஒரு நாடு அரசாங்கம் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நாங்க பேச போறோம் இதுல அஹ் தனிப்பட்ட அளவுல எல்லாரும் சேர்ந்து அஹ் பேனிக் விட ஒரு சமூகமா கூட்டா சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகளை நம்ம கூடிய சீக்கிரம் எடுத்தோம்னா என்ன மாதிரியான நல் விளைவுகளா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து விரிவா நாங்க வந்து பேசுறதா இருக்கோம் ஒவ்வொரு நாடு எதிர்வினைய பத்திமே தனித்தனியா பேச வேண்டியது இருக்கு அதை பத்தினிக விரிவான ஒரு அரசலை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து பழச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு இதுல நாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா கூடுமான அளவு தரவுகளோடையும் சரியான ஆஹ் நாங்க பேச முயற்சி பண்றோம் சப்போஸ் நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு விட்டோம்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்க நாங்க அதை வந்து திருத்திக்கிறோம் நாங்க அதுக்கு வந்து கரெக்சன்ஸ் கொடுக்கறோம் இது வந்து ஒரு ஹாப்பனிங் பேண்டமிக் ஸோ இப்ப எங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் எவிடன்ஸும் டேட்டாவும் இருக்கோ அதை வச்சுதான் நாங்க பேசுறோம் நாங்க இதுக்கு இதுக்கு மேல எவிடன் வேற ஒரு எவிடன்ஸ் வரலாம் எங்களுடைய இதை நாங்க வந்து மாத்துறதுக்குண்டான தேவைகள் வரலாம் அப்போ நாங்கள் கண்டிப்பா எங்களுடைய கருத்துகளையும் மாத்திக்கிறோம் அதை பத்தின கரெக்சன்ஸையும் நாங்க வந்து பாட்காஸ்ட் ஹாண்டில் நாங்க வந்து வெளியில் வரோம் சோ கேள்விகளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கேள்வி இது சொல்றது முன்னாடி போஸ்ட் ஒரு டாக்டர் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பேன் போஸ்ட் டாக்டர் இல்லைன்னு சொல்லி போஸ்ட் ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு டாக்டர் தான் போனா கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ்னா என்ன போஸ்ட் இது இது வந்து இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வைரஸுக்கும் என்ன வித்தியாசம் பேண்டமிக்னா என்ன எாரிட்டுமே வெறும் ஒரு சில ஒரு சில கொரோனா வைரஸ்கள் வந்து இதுக்கு முன்னாடி சளிபிடிக்குது இல்லையா நமக்கு அந்த சளி பிடிக்கிறதுக்கான காரணமான ஒரு சில கொரோனா வைரஸ்களும் இருந்திருக்கு இது மேமல்ஸ் பாலுட்டிகள் பாலுட்டிகளிடம் இது இருக்கு குறிப்பா குரூப் வந்து இருக்கு இது வந்து ஒரு விதமான கொரோனா வைரஸ் வந்து சார்ஸ் வைரஸ் வைரஸ் வந்து சில நாடுகளுக்கு பரவிச்சு அதனால சில நூறு பேர்கள் இறந்தார்கள் அது வந்து சார்ஸ் வைரஸ் இப்ப வந்து இருக்க வைரசும் அதே மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் தான் அந்த குரூப் இருக்கிற ஒரு வைரஸ் கிட்டத்தட்ட சார் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் பொறுத்த மரபணுல மாற்றம் இருக்கு முன்னாடி வந்து கிடையாது ஒரு வைரஸ் வந்து போது என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்குமே அந்த வைரசுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி இருக்காது எதிர்ப்பு சக்தி இருக்காது அதுதான் பிரச்சனை ஒரு சில வைரஸ்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மரபணு மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும் சில சமயம் வந்து அந்த மரபணு மாற்றம் நிகழ்ந்த வைரசுக்கு வந்து ரொம்ப ஈஸியா பரவுற மாதிரியான மாற்றங்கள் நடந்தது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தொற்றுதல் குறுகிய காலத்தில் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சில பேர் ஆரம்பிச்சு பலாயிரம் பல லட்சம் பல கோடி பேர் வரைக்கும் இந்த வைரஸ் வந்து நோய் உருவாக்குது நோய் திடீர்னு வேகமா ஒரு இடத்துல பரவுறது உலகத்துல இருக்க பல்வேறு இடங்கள்ல பல கண்டங்கள்ல இந்த வைரஸ் திடீர்னு பரவிச்சு அப்படின்னா வைரஸோ இல்ல எந்த நோய பரவிச்சுனா அதை வந்து உலகம் முழுக்க பல நாடுகள் பல இடங்கள் இந்த ஒரு தொற்று நோய் வந்து பரவுறது அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாசம் சைனாவில வூஹான் வூஹான்ங்கிற ஒரு இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு இதுவும் ஒவ்வாள்ல இருந்து தான் வந்திருக்கணும் மனுஷனுக்கு ஒவ்வால்ல இருந்து வேற விலங்குகளுக்கு போயிருக்கும் அது எந்த விலங்குகளுக்கு போச்சுன்னு தெரியல அந்த விலங்குகளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த இடத்துல வூகான்ற இடத்துல அந்த மார்க்கெட்டுக்கு அந்த கறி வாங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு சில பேருக்கு முதல்ல ஒரு சில பேருக்கு அந்த வைரஸ் வந்து புது வைரஸ் மரபணு ஏற்கனவே இருந்த வைரஸோட கொஞ்சம் மாறுபட்ட மரபணுவோட இந்த வைரஸ் வந்து அந்த விலங்குகள்ல பரவி இருந்திருக்கு அந்த சமயத்துல அங்க போய் கறி வாங்கி அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கு அந்த தொற்று வந்திருக்கு அந்த தொற்று அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் மட்டும்தான் அது விலங்குகள்ல இருந்து கொஞ்சம் பேருக்கு மனிதர்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் விலங்கு மனிதர்கள் இருந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்கள் இருக்கிறவங்களுக்கு வேகமா பரவ ஆரம்பிச்சு ஒரு ஒரு சில நாள் ஒரு சில வாரங்களிலேயே பத்து இருபது இருந்து நூறு ரெண்டு நாள் ஆக ஒருத்தருக்கு இன்பெக்ட் ஆகிதான் ரெண்டு பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகும் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுப்ளிகேட்டிவா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் தெரியுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் ஹெல்த் கேர் எதுக்கும் காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் சில பேருக்கு அதோட வரும்பாங்க அப்ப வந்து வைரஸ் ஐ மீன் அந்த நோய் என்ன காரணம் இத்தனை பேருக்கு வருதுன்னு சொல்லிட்டு சோதனை பண்றாங்க சோதனை பண்ணும்போது தெரிய வருது இது சார்ஸ் மாதிரியே ஒரு வைரஸ் வந்துருக்கு சொல்லிட்டு இது சார்ஸ் மாதிரி ஒரு வைரஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்றாங்க அது கரம காலத்துல சீன அரசு வந்து அதை வெளி வர விடாம தடுக்க வர முயற்சி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வைரசு அது வைரச மரபணு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சீக்குவன்ஸ் பண்ணி பாக்குறேன் சீக்வன்ஸ் பண்ணி பாக்கும்போது ஒரே மாதிரியா இருக்கு சார்ஸுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஆனாலும் சில வேறுபாடுகள் இருக்கு சோ அப்ப இது சார்ஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு புது வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணும்போது அப்பதான் அவங்க உணர்றாங்க நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்டத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு உணர்ந்து அந்த அப்படி உணரும் சில ஆயிரம் பேர்களுக்கு வந்து பரவிடுச்சு பரவடிச்சு அதுக்கப்புறம் மிக தீவிரமான நடவடிக்கைகளை வந்து சீனா எடுத்து அந்த வூகான் மாவட்டத்துக்குள்ளேயே அந்த அந்த வூகான் எடுத்துக்குள்ளேயே அந்த கேஸ் தக்க வைக்க தடுத்து அங்கேயே நிறுத்தி வைக்க முயற்சி பண்ணுச்சு அப்படி இருந்தும் நிறைய கேஸ் சீனா முழுக்க பரவிச்சு சில நாட்களுக்கு பிறகு சீனாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவிச்சு தென்கொரியா சிங்கப்பூர் ஹாங்காங் அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் இத்தாலி அங்க பரவிச்சு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நினைக்கிறேன் இது வந்து சோ நீ என்ன சொல்றனா கோவிட் நைன்டீன் வந்து கொரோனா வைரஸ்ல ஒரு வகையான வந்து ஒரு மாகணத்தில விரைவு வளர்ச்சியை விலங்குகளுக்கு மனிதர்கள்ட்ட வந்தது மனிதர்களிட மனிதர்களுக்கு தொற்று நோயா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்றேன் தான் போயிட்டு இருக்கு மனிதர்களுக்கு இனிமே வரல இருக்கு இல்லையே தொற்று நோய் சொல்ற என்ன வகையான இது வகையானதுழாய்கள் இருந்து இரும்பும்போதுனால இருமல் வந்து முக்கியமான ஒரு அறிகுறி சோ இரும்பும் போது அந்த வந்து டிராப்லெட்டா நீர் துகள்களா வந்து இரும்பும் போது காற்றுல போகுது அந்த நீர் துகள்கள் வந்து பக்கத்துல இருக்கிற மனிதர்கள் மேல படும்போது அது ஸ்கின்ல ஒட்டிக்கணும் கையிலயோ முகத்துலயோ எங்கயாவது ஸ்கின்ல ஒட்டிக்கலாம் அந்த ஒட்டிக்கிட்டது வந்து அப்புறம் நம்ம கையில ஒட்டிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கையில வச்சு நம்ம மூக்கு கிட்டையோ வாய்க்கிட்டேயோ கண்ணு கிட்டேயோ கொண்டு போறோம் அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ள போயிருக்கும் இது ஒரு விதமான தும்புறது சம்டைம்ஸ் இவன் பேசும் போதும் சிரிக்கும் போதும் சத்தமா ஆர்குமெண்ட் பண்ணும் போது சிரிக்கும் கூட நம்ம சில சமயம் அந்த துகள்கள் வரும் பட் இரும்பும் போது ரொம்ப அதிகமா வரும் ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த துகள்கள் அந்த வைரஸ் டிராப்லெட்ல வைரஸ் வந்து இன்னொரு பக்கத்திலே இருக்கிற போயிடும் அதுக்கப்புறம் உள்ள போயிடுது இது ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்மிஷன் இன்னொரு விதமான பரவுதல் வந்து தொற்றுதல் வந்து அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த முச்சுக்குழாயிலிருந்து வெளியில வந்து அவர் இருக்கும்போது தும்போதோ கீழே வந்துரும் கீழே வந்துடும் ஒரு டேபிள் மேலயோ சேர் மேலயோ ஒரு கைப்பிடி மேலையோ ஒரு போன் மேலயோ கம்ப்யூட்டர் மேலயோ அந்த இடத்துல வந்துடும் வந்துட்டு அது வந்து அந்த எந்த சர்ஃபேஸ்ல இருக்குது எந்த இதுல இருக்குன்றத பொறுத்து ஒரு சில சில மணி நேரங்கள் வரைக்கும் அது அப்படியே இருக்கு அந்த வைரஸ் உயிரிழவே இருக்கு சில சமயங்கள்ல சில ஆராய்ச்சிகள்ல ஒரு நாள் வரைக்கும் அந்த வைரஸ் உயிரிழவு இருக்கு அப்போ வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து தொடும்போது அந்த வைரஸ் துகள்கள் இருக்கின்ற இடத்த தொடும்போது இவர் கையில ஓட்டுக்கு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தவங்க கையில ஒட்டி அப்புறம் போகும் போது மறுபடியும் வாய் பக்கத்துல கொண்டு போகும்போது மறுபடியும் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள துகள்கள் நீர் துகள்கள் வந்து இன்னொருத்தர் கிட்ட போறது இல்ல அஹ் வேற பொருள்கள் மேல பட்டதுக்கு அப்புறம் அந்த பொருள்களை சீக்கிரம் தொடுறதுனால அந்த தொட்டு மறுபடியும் மூச்சுக்கிட்ட போறதுனால உள்ள போ இப்படிதான் வந்து பெரும்பாலான தொற்றுதல் நடக்குது கேள்வி மட்டும் இருக்கு இதுல என்னன்னா வந்து சில ஆராய்ச்சிகள்ல குறிப்பாசி ஊடகங்கள் என்ன சொல்றாங்க நாட்கள் வரைக்கும் கூட இந்த வைரஸ் வந்து உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து உண்மையா அது வந்து ரெண்டாவது கேள்வி என்னன்னா வந்து இப்ப வந்து நீ வந்து என்ன அதிக நேரம் இருக்கு ஒன்பது நாட்கள் இருக்குங்கிறது அது எந்த ஆகாச்சுன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் பிளாஸ்டிக் சார் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த தொகல்கள் அப்படியே இருக்கு அதுல இருக்கிற வைரசும் உயிரோடவே இருக்குது மெட்டல் சர்ஃபேஸ்ல எந்த மெட்டல் அது ஸ்மூத்தா இருக்கா ரஃப் இருக்கா ஸ்மூத்தா இருக்கிற மெட்டல் அதிக நேரம் இருக்கு ரஃபா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அது பொறுத்து அது சில மணி நேரங்கள் இருக்கு ஒன்பது நாள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனா சில மணி நேரங்களாவது இருக்கு அட்லீஸ்ட் ஸோ அதுவே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது கேள்வி வந்து என்னதுலி நான் சொன்ன மாதிரி அந்த நீர் துகள்கள் வந்து நம்ம மேல படுறது நீர் துகள்கள் வந்து யூஸ்வலி வந்து அந்த சைஸ் எவ்வளவு பெரிய சைஸ்ங்கிறத பொறுத்துதான் அது கீழே விழுந்துடும் கிராவிட்டி கீழே இழுக்கும் சோ அந்த டிராப்லெட் சைஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் கீழே வந்துடும் பட் வந்து சில சமயம் டிராப்லெட் சில இரு தும்பும் போது அந்த டிராப்லெட் சைஸ் ரொம்ப சின்னதா பண்ணும்போது ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் தான் கீழே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும் காத்திலேயே கூட இது வந்து ஒரு ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த பெரிய டிராப்லெட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும் பட் வந்து சில ஆராய்ச்சிகள் வந்து அந்த டிராப்லெட்ஸ் காத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கு அந்த மாதிரி இருந்து பரவாயா அப்படிங்கிறது தெளிவா தெரியலாவது நம்ம தள்ளி இருக்கணும் ஏன்னா இந்த இருமல் அல்லது இந்தாம இருக்கிறதுக்கு இரண்டாவது வந்து இது வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்தோ இல்ல பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்ல இருந்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் விட்டுட்டு போகும்போது அங்கே இருந்தும் வாய்ப்புகள் இருக்குமே சொல்லிடுச்சு ஆரிஜினிச்சு அது இப்ப வந்து எப்படி மனிதர்கள் வந்து தொற்று நோயா வந்து பரவிட்டு என்ன விதமான பரவல்ல வந்து அது வந்து இருக்கு அப்படிங்கறது மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு இதுல வந்து ஒரு அவசியம் கிடையாது இருக்கலாம் அது எவ்வளவு நேரம் இருக்கு குறைந்தபட்சம் சில மணி நேரங்களாவது இருக்கு இதுவே ஒரு முக்கியமான சில ஆராய்ச்சி இது வந்து ஸ் தனிப்பட்ட முறையில எப்படியான ஒரு வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இதை வந்து நமக்கு தொற்றுவத வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றியா இதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கையில நம்ம சர்ஃபேஸ்ல தொடுறோம் தொட்டு நம்ம அந்த கையை மூஞ்சி கொண்டு போவோம் அதனால அதன் மூலமா தான் நம்ம சுவாச நுரையீரல்களுக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்ப இதுக்கு வந்து லாஜிக்கல் சேஃப்டி மெஷர் வந்து வெளியில போனா தொட்டா எந்த பொருளை தொடரும் அப்படி இருக்கும்போது யாரையும் கை கொடுக்க வேண்டி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கை கொடுத்துட்டு ஏதாவது பொருளை தொட்டுட்டு மூஞ்சிக்கு கையை கொண்டு போகக்கூடாது முடிந்த வரைக்கும் மூஞ்சிக்கு கையை கொண்டு போகக்கூடாது அப்புறம் வந்த உடனே அடுத்து உங்களுக்கு சோப் எந்த இடத்துல இருக்கோ ஹேண்ட் சானிடைசர் எங்க இருக்கோ வந்த உடனே சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கை ஃபுல்லாக வாஷ் பண்ணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வீடியோ இருக்கு ஸோ ஒன்று சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி கழுவுலாம் வாஷ் பண்ணலாம் இன்னொன்னு ஆல்கஹால் ஆல்கஹால் இருக்க ஹேண்ட் சானிடைசர் அதை போட்டு ரப் பண்ணீங்கனாலும் சோப்பு தண்ணி இல்லாத பட்சத்துல சோப்பு தண்ணி இல்லை அப்படின்னா ஆல்கஹால் போட்டு ரப் பண்ணீங்கனாலும் இந்த வைரஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போயிடுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சோ ஆல்கஹால் ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப ஒழுங்கா பண்ணோம் ஒழுங்கா ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னா இந்த வைரஸ் கம்ப்ளீட்டா வந்து போயிடுது இது ஒரு ஒரு பர்சனல் மிஷர் ஸோ இன்னொரு வந்து அந்த டிராப்ல டைரக்டா வராத தடுக்கிறதுக்கு பீப்புள்கிட்ட இருந்து ஒரு ஒன் மீட்டர் குறைந்தபட்சம் ஒன் மீட்டர் தள்ளியே இருக்கணும் க்ரௌடட் பிளேஸ் கேதரிங் மாஸ் கேதரிங் சினிமா தேட்டர் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் பார்ட்டி மேரேஜ் ஃபங்க்ஷன் சர்ச் ரிலீஜியஸ் ஈவெண்ட் இது எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது சார் நிறைய பேர் வருவாங்க இந்த இடம் நெரிசலா இருக்கும் யூஸ்வலி இந்த நான் சொன்ன ஆக்டிவிட்டி எல்லாமே இண்டோர்ல நடக்கும் ஸோ அந்த டிராப்லட்ட அங்கேயே சுத்திட்டு இருக்கும் ஒருத்தருட்டு இருந்து இன்னொருத்தருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இது தவிர்க்கலாம் ஸோ அந்த இண்டோர் அதே லாஜிக் வந்து ஏர்போர்ட் ஏரோப்ளைனில் போறது ட்ரெயினில் போறது பஸ்ல போறது அந்த லாஜிக் அங்கேயே அப்ளை ஆகும் சில பேர் என்னன்னா இந்த மஞ்சள் போட்ட பால் குடிக்கிறது நிலவேம்பு குடிக்கிறது ரொம்ப சூடான இதெல்லாம் குடிச்சா வந்து இது தீர்ந்துடும் சொல்றாங்க அப்புறம் சூடான பிரதேசத்துல இது வந்து வராது நம்ம கோயில்களை வந்து இது அண்டாதுன்னு சொல்றாங்க இதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன போக ஒரு சில விஷயங்கள் வந்து சும்மா அரிசி காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணிச்சு இவன்னும் வாங்கி குடிச்சுட்டு இருக்கானு அதனால ஒண்ணும் நடக்காது நிலவேம்பனால மஞ்சள் மஞ்சள் போட்டு கொடுத்தாலும் ஒன்னும் ஆகாது வைரஸே வந்து இதுதான் மனித வரலாற்றுலயே இப்பதான் முத முதல்ல இந்த வைரஸ் வெளியே வந்திருக்கு இந்த டைப் ஆஃப் வைரஸ் வைரஸ் வர்றதுக்கு ரெண்டாயிரம் லட்சத்துக்கு முன்னாடியே முன்னோர்கள் நொட்டிடுவானு வாட்ஸ்ஆப்ல பரவிட்டு இருக்கோம் அது கவர்மெண்ட் கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணி அவனும் ஒழுங்கா இருந்தா தான் தடுக்க முடியும் மஞ்சள் தண்ணி நிலவேம்பு சின்ன சின்ன வெங்காயம் காரைக்குடி பிரெசிடென்ட் ஹோட்டல்ல தான் சின்ன வெங்காயம் இந்த வருஷம் கொரோனா வைரஸ் காமெடி பண்ணிருந்தா அதெல்லாம் ஆப்வியஸ்லி சும்மா காமெடி தான் அது பட் இன்னொரு விஷயம் வந்து இது கூடவே சேர்த்து சுடத்தண்ணி சுடத்தண்ணி குளித்தா அதிக டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா வந்து வைரஸ் சர்வை ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ இது வந்து ஆக்சுவலி என்ன தெரிஞ்சு இந்த நம்பிக்கைதான் வந்து மொத்த பாப்புலேஷனும் சரி கவர்மெண்ட் பாலிசியும் சரி இந்தியாவுக்கு பரவாது ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு ஒரு இவ்வளவு ஒரு கற்பனையில இருந்துகிட்டு மெத்தனமா இருக்கும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே பேசுறேன் இந்த டெம்பரேச்சர் விஷயத்தை பத்தி ஓகே இந்த லாஜிக் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்தியாவில ஹை டெம்பரேச்சர் இருக்கு சம்மர்ல நமக்கு சளி பிடிக்காது ஜுரம் வராது அப்படின்ற லாஜிக் எங்க இருந்து வருதுன்னா சீஸ்னல் ஃபுளூ சீஸ்னல் ஃபுலூ அப்படிங்கிறது வேற வைரஸ் the influenza were entirely different type of virus and the type of virus analum uh, adhe droplet mulamada spread agum idhe na ipo sonna pattingala adhe maadhiriyana spread da adu eppadi spread agum appdi paathinga seasonal flu enna season na summer la and flu varad and the, and kaatchal varad aana september october november december and the time la vunde temperature korayumbo adhe uh, virus kaatchal adhimam varum summer la varad idu indum idu ye idu enna kaaranam appdina na sonna adu droplet da இந்த இன்ஃப்ளூயன்சா டைப் ஆஃப் வைரஸ் என்ன ஆகும்னா மாய்ச்சர் ஹியூமிடிட்டி அது ஈரப்பதம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா இது சர்வைவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் சர்வைவ் ஆகிற இந்த சென்ஸ் ஒருத்தருட்டு இன்னொருத்தருக்கு பரவுறது கொஞ்சம் கஷ்டம் அதே சமயத்தில் விண்டர்ல ஈரப்பதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது டெம்பரேச்சர் ஃபாலோ ஆகும்போது ஈரப்பதம் குறையும் போது இது வந்து இன்னும் ஈஸியாக ஒருத்தருட்டு இன்னொருத்தருக்கு பரவும் அதிகமாக சர்வைவ் ஆகும் ஸோ சம்மர்ல பார்க்க மாட்டோம் இந்த சீசன் ஃ பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் பட் இ ஒரு ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயம் ஒன்னு கொரோனா வைரஸும் இன்ஃபுளுசா வைரஸும் அந்த அந்த லாஜிக் இருக்குல்லையா அந்த செல் மெம்ரைன் அந்த லேயர் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஸோ யோசிக்கலாம் அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகுமா அப்படின்னு யோசிக்கலாம் அதே மாதிரி இது சர்வை ஆகுறது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இன்ஃபுளுஸ் மாதிரி இருக்கலாம் அப்படின்றது யோசிக்கலாம் பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீஸ்னல் ஃபுளூக்கு மக்கள் தொகையில மிக பெரிய பொங்குல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த அந்த காய்ச்சலுக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் முன்னாடி வருஷம் வருஷம் வருஷம் அந்த காய்ச்சல் வந்துச்சு அதனால நிறைய பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதனால அந்த வைரஸ் வந்து சம்மர் சீசன்ல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவது கஷ்டங்கிறதுனால அது கரெக்டா எதிர்ப்பு சக்தி இல்லாத ஆளுக்கு போனாதான் இன்னொருத்தருக்கு போக முடியும் பட் வின்டர் சீசன்ல வந்து அதே மாதிரி அது அது ஈஸியா பரவோம் அப்படிங்கறதுனால ஒருத்தர் எதிர்ப்பு சக்தியில்னாலும் அந்த ஒருத்தருக்கு போயிடும் அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி அது இன்ஃபெக்ஷன் போகும் ஆனா இதே லாஜிக் வந்து இப்ப இருக்கிற இந்த நம்ம கோவிட் நைன்டீனுக்கு அப்ளை ஆகாது ஏன்னா ஒருவேளை சம்மர்ல அதனுடைய கம்மியா இது ஸ்பெகுலேஷன் தான் நான் வந்து அவங்க லாஜிக்கே படிக்க போனாலுமே கூட சம்மர்ல இது வந்து சர்வை ஆகுது கம்மியா இருந்தா கூட நாலு பேர் கம்யூனிகேட் பண்றோம்னா நாலு பேருமே சசப்டிவ் ஸோ சம்மர்ல வந்து குறைச்சாலுமே அட்லீஸ்ட் ஒருத்தனா ரெண்டு பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் போயிடும் ஏன்னா எவனுக்குமே இம்யூனிட்டி கிடையாது ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் சீசனல் ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் நாலு பேர்ல மூணு பேருக்கு இம்யூனிட்டி இருக்கும் கரெக்டாக அந்த ஒருத்தனுக்கு போனாதான் உண்டு இல்லைனா அந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது அதனால சம்மர்ல அந்த ஃப்ளூ வராது ஆனால் இந்த கோவிட் நைன்டீன்ங்கிறது யாருக்குமே இம்யூனிட்டி இங்கிறதுனால நாலு பேரில் ஒருத்தனுக்கு போனாலும் போதும் அடுத்து ஈஸியாக பரவாயில்லை ஸோ அந்த லாஜிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சிக்கல் ஒன்று இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதே தேர்ட்டி டிகிரிக்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல பரவிட்டு இருக்கு மற்ற கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ரைட்னா பரவிட்டு இருக்கு இன்னொன்று வந்து சப்போஸ் பை சான்ஸ் பை லக் இருந்து பேசிக்லி ஒரு ஃபேண்டசி இந்த ஃபேண்டசியே ட்ரூவா இருந்தாலுமே சம்மர்ல ஒரு வேலை டிரான்ஸ்மிஷன் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வந்து வின்டர் சீசன் வரதான் போதும் விண்டர் சீசன்ல மறுபடியும் இப்ப என்ன நடக்குமோ அது வேணா தள்ளி வேணா போகலாம் பட் மறுபடியும் சீசன் வர போது அப்ப சீசனல் பரவாயினாலும் இதுவும் பரவாயில்லை ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அவங்கச்சு அப்படின்னா பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா சோ சுட தண்ணி சுட தண்ணி குடிக்கிறதுல எந்த ஒரு லாஜிக் இல்லை சுட அந்த வைரஸ கொள்ற அளவுக்கு சுட குடிக்கணும் அப்படின்னா அஹ் ஆட்டோ ஒரு நூத்தி டிகிரி செல்சியஸ் நூத்தி டிகிரி செல்சியஸ்ல போய் உட்கார வேண்டியதான் மொத்தமா உங்களை ஸ்டீம் டிஸ்பிளேஷன் பண்ண வேண்டியதுதான் கடைசியா இந்த மருத்துவ ரீதியான கேள்விகள்ல ஒரே ஒரு முக்கியமான ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வூகான்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம நம்மளுடைய இது யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது என்ன விதமான இப்ப நமக்கு இருக்கிற தகவலை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏறத்தாழ நமக்கு தொற்று வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மேக்சிமம் மேக்சிமம் வந்து பதினாலு நாள் பதினாலு நாள் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது எந்த ஒரு சிம்டம்மே தெரியாது எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது பதினாலா பதினாலு நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜுரம் ஜுரம் ஜுரத்தோட வரட்டு இருமல் சில பேருக்கு வந்து வெறும் வறட்டு இருமல் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஜுரம் இல்லை சில பேர் ஃபஸ்ட்டு ஜுரம் அதுக்கப்புறம் வரட்டிரமல் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரலாம் வரட்டிரமல் இல்லை ஜுரம் பட் வந்து இருக்கிற நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் தொண்ணூற்றி பேருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருந்து கேஸு நம்ம பார்த்த கேஸ் பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக்காக இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஃபீவர் இருக்கு ஃபீவர் தான் ரொம்ப ரொம்ப மெயின் சிம்டம் அதுக்கப்புறம் காஃப் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு மூச்சு விடுறதுல கஷ்டம் ஏற்படுது மூச்சு திணறல் ஏற்படுது ஒரு ஐந்து ஆறு ஏழு நாட்களுக்கு பிறகு சில பேருக்கு வந்து மூச்சு திருணல் ஏற்ப ஏற்படுது மூச்சு திருணலுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு நாளுக்கு அப்புறம் மூச்சு திணல் ரொம்பவே கஷ்டமாயி தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறம் சில பேருக்கு செயற்கை சுவாசமே தேவைப்படுது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ப்ரோக்ரஸ் ஸோ மேக்சிமம் நாள் சிம்டம் இல்லாமல் இருக்கலாம் பட் சிம்டம் இல்லாம எந்த அறிகுறியும் இல்லாம அஞ்சு ஆறு ஏழு நாள்ல கூட வந்துடலாம் சொல்ல முடியாதுங்கிறது சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு வலி வருது கைகால் வலி உடம்பு வலி அது வர வாய்ப்பு சளி எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் நிறைய பேருக்கு வரல சளி மூக்கு ஒழுகிறது அந்த மாதிரி ஒரு சில பேருக்குதான் வந்து சரி நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து யாருக்கு இது அதிகமா பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிரமா பாதிச்சது எல்லாருமே வந்து வயதானவர்கள் தான் வயதானவர்களுக்கு வந்து வயதானவர்கள் எவ்வளவு வயதான பாத்தீங்கன்னா சராசரி வயது இட்டாலி இட்டாலியிலேருந்து வர டேட்டாவை பார்க்கும்போது சராசரி வயது இறந்தவர்களின் சராசரி வயது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏழு எழுபது வயசுக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கு எழம்பது வயசுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு வயசுக்கு ரொம்ப சீரியஸாகவே போயிடுது ஸோ அறுபது வயசுக்கு மேலே தான் பாதிப்பு அதிகமாகுது அதுலையுமே வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு சீரியஸாகுது பெண்களை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் வந்து இந்த வயதான வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும் போது முக்கியமா ஹார்ட் டிசீஸ் ரத்த குழாயில இருக்கு இதயத்துல இருக்கு ஏற்கனவே பிரச்சனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னுமே தீவிரமான நோய் வருது அடுத்து சர்க்கரை ரத்த குதிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதலான ஆபத்து வயதானவர்கள் சொல்றேன் மற்றபடி அறுபது வயதுக்கு கீழே இருக்கு கொஞ்சம் பட் ஐம்பது வயதுக்கு கீழே எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசா இல்லாமல் இருக்கு பட் ஓவராலா ஐம்பது வயசு கீழே பெரிய ஆபத்து கிடையாது பெருசா ஓகே சோ இது வந்து கிட்டத்தட்ட நாங்க மெடிக்கல் பார்ட்டா கொஞ்சம் காம்ப்ரென்சிவாவே பேசிருக்கோம்னு நினைக்கிறோம்